ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே நமது உடல் தாயின் வயிற்றிலிருந்து தோன்றி குழந்தை பருவத்தில் இருக்கும்பொழுது நம்முடைய செயல்களை நம்மால் செய்து கொள்ள முடிவதில்லை நம்முடைய உடலை பாதுகாத்து நம்முடைய உடல் சுயமாக செயல்படுவதற்கு உரிய வாய்ப்பு வரும் வரை தாயும் தந்தையும் உற்றாரும் உறவினர்களும் இந்த உடலை போற்றி பாதுகாத்து கொண்டாடி வளர்க்கிறார்கள் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும்மிடத்து என்கின்ற பழமொழியை நாம் கேட்டிருக்கிறோம் அதாவது குழந்தையையும் தெய்வத்தையும் கொண்டாடினால் அந்த குழந்தையும் தெய்வமும் நமக்கு நல்ல பயனை தரும் என்பதுதான் அதனுடைய கருத்து குழந்தை நன்றாக மகிழ்ச்சியோடு வளரும் தெய்வமும் நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்யும் என்பதுதான் அந்த பழமொழியின் பொருள் குழந்தையாக இருந்த உடலிலே வாழ்ந்த உயிர்களாகிய நாம் தக்க பருவம் வந்த பிறகு நாம் செயல் புரிய தொடங்குகிறோம் முதலில் நம்முடைய பாரத நாட்டு பண்பாட்டின்படி கல்வி கற்கிறோம் மாணவ பருவம் துவங்குகிறது இதை பிரம்மச்சரிய ஆசிரமம் என்று சாஸ்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆசிரமம் என்ற சொல்லுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கை முறை அதாவது குழப்பமற்ற தெளிவான வாழ்க்கை முறை என்பது பொருள் பிரம்மச்சரிய ஆசிரமம் என்பது பிரம்ம என்பதற்கு பொருள் வேதங்கள் சரிய என்றால் அதன்படி வாழுதல் வேத நெறிப்படி வாழக் கற்றுக்கொண்டு வேத மந்திரங்கள் அல்லது சாஸ்திரங்களை மனப்பாடம் செய்து அதனுடைய பொருளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக நிச்சயிக்கின்ற ஒரு பருவமாக மாணவ பருவம் எனப்படுகின்ற பிரம்மச்சரிய ஆசிரமம் அமைகிறது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே குருவுக்கு சேவை செய்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஆழ்ந்து கல்வி கற்க வேண்டும் நம்மால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய பாரத பண்பாட்டின் கோணத்திலே பார்த்தால் முறையான பிரம்மச்சரிய ஆசிரமம் இல்லாமல் போய்விட்டது எல்லோரும் கல்வி சாலைக்கு புறப்பொருளை பற்றிய பௌதிக கல்வியை கற்கிறார்கள் ஆனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை தெளிவாக கற்றுக் கொடுக்கின்ற நம்முடைய பாரத நாட்டு பண்பாட்டு கல்வியானது இன்று மிகவும் அருகி போய்விட்டது ஆங்காங்கே அவரவர்களே ஓரளவு பின்பற்றுகிறார்களே அன்றி சமூகம் முழுவதிலும் இந்த கொள்கை முற்றிலும் மாறிவிட்டது பிரம்மச்சரிய ஆசிரமம் என்பது இந்த உடல் வாழ்க்கையின் குறிக்கோளை திட்டவட்டமாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாழ்க்கை முறையாகும் தகுந்த காலத்திலே தந்தையார் நமக்கு அறிவை பெறுவதற்கான சடங்குகளை செய்து வைக்கிறார் அந்த சடங்கிலே ஒரு அற்புதமான சடங்கு என்னவென்றால் இந்த அறிவை வளர்ப்பதற்குரிய கருத்துக்களை முதலிலேயே ஆழ்ந்து மனதிலே பதியச் செய்வதாகும் அந்தனர்கள் காயத்ரி மந்திரத்தை வேதத்தின் முக்கிய உபதேசமாக கருதி பிரம்மச்சாரிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அது பிரம்மோபதேசம் என்று அழைக்கப்படுகிறது இந்த காயத்ரி மந்திரம் ஸ்லோக ரூபமாகவும் தமிழிலே பாடல் வடிவமாகவும் இருக்கிறது பாரதியார் அதை பாடியிருக்கிறார் செங்கதிரோன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக யோ தேவ சவிதாஸ்மாக்கம் தியோ தர்மாதி கோச்சரா பிரேரையே தசியர்கத்வரேணியம் உபாஸ்மே பிரம்மச்சாரியானவன் முதலில் இந்த மந்திரத்தை தந்தையிடமிருந்து பெற்று கொண்டு தினந்தோறும் அந்த மந்திரத்தின் பொருளை உணர்ந்து அந்த மந்திரத்தை ஜபிக்கிறான் பொருள் தெரியாவிட்டாலும் அந்த மந்திரத்தை இளமையிலேயே ஜபிக்க ஜெபிக்க அவனுடைய அறிவுக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து அமைகிறது இந்த காயத்ரி மந்திரத்தின் பொருள் என்னவென்றால் யோ தேவா எந்த தேவன் சவிதா சவிதா என்றால் சூரிய பகவான் அவர் அறிவின் சின்னமாக கருதப்படுகிறார் சூரியன் எப்படி ஒளி மிகுந்தவராக ஆற்றல் மிக்கவராக விளங்குகிறாரோ அப்படியே அறிவுக்கடவுளாகிய இறைவனும் அறிவொளி மிக்கவராக ஆற்றல் மிக்கவராக விளங்குகிறார் அந்த அறிவு கடவுளை பிரார்த்தனை செய்கிறோம் அஸ்மாக்கம் தியகா நம்முடைய புத்தியை தர்மாதி கோச்சராகா தர்மம் அதாவது நம்முடைய புத்தி சரியான வழியிலும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தவறான வழியிலும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் நம்முடைய அறிவை தவறான வழியிலே பயன்படுத்துகிறோம் ஆனால் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து என்னுடைய புத்தி நல்ல வழியிலேயே செல்லட்டும் என்னுடைய புத்தி மட்டுமல்ல நான் மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் இந்த உலக மக்கள் அனைவரும் எல்லோருடைய புத்தியும் நல்ல வழியிலேயே செல்லட்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்கிறோம் நான் மட்டும் தெளிந்த அறிவோடு வாழ்ந்தால் போராது என்னை சுற்றி இருப்பவர்களும் இந்த சமூகமும் தெளிந்த அறிவோடு வாழ வேண்டும் தர்மபுத்தியோடு வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் இது சுயநலம் அல்ல பொது நலத்தை முன்னிட்டு சுயநலம் சுயநலம் அன்று எல்லோரும் நன்றாக இருந்தால் நானும் நன்றாக இருக்க முடியும் என்கின்ற எண்ணம் உடன்பாட்டு முறையிலான சுயநலம் யார் எப்படி போனால் என்ன நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எதிர்மறையிலான சுயநலம் பாசிட்டிவ் செல்ஃபிஷ்னஸ் நெகட்டிவ் செல்ஃபிஷ்னஸ் என்று இதை ஆங்கிலத்திலே நாம் சொல்லலாம் எனவே நம்முடைய அறிவு நல்ல வழியிலே செல்ல வேண்டும் என்று திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்ய செய்ய ஒரு மாபெரும் சக்தியானது நம்முடைய புத்தியை நல்ல வழியிலே செல்வதற்கு துணை புரிகிறது அதை நாம் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக நம்பி அதனை ஜபிக்கிறோம் ஆகவே பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் காயத்ரி மந்திரத்தை நாம் முறையாக உபதேசம் பெற்று கொள்ளாவிட்டாலும் அதனுடைய கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே நம் அனைவருடைய அறிவு சரியான வழியிலேயே செல்லட்டும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தினுடைய மற்ற அம்சங்களையும் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் இறைவனு அருளால் பாரத முரையான முறையான பண்பாட்டு வாழ்க்கை முறையின் தண்மைகளை இந்த கற்பவே கற்போம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ள முற்படுவோம் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமென்று மனமாற அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் ஹறிவோம்